إن الحمد لله الذي نحمده ونستعينه ونهديه الله فلا مضل له من يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير اله هدي محمد واشار الى امور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد و عليكم السلام ورحمه الله وبركاته தொகையிலேரா இல்லாவிட்டால் தொழுகை கிடையாது என்பதை ஹதிகளிலிருந்து நாம் அறிந்திருக்கின்றோம் ஏனைய ஓதல்களை பொறுத்தவரையிலே நபி அலிஹி சலாத்துவாம் அவற்றை ஓதியிருக்கின்றார்கள் எனவே நாம் ஓதுவது ஒரு சுண்ணாவாகும் இருந்தாலும் அவற்றை ஓதாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு சட்டம் இல்லை என நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் இதே நிலையிலே அத்தகையத்தை ஓதாவிட்டால் தொழுகை இல்லை அது வாஜிப் என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் இது எந்த அளவு ஏற்கத்தக்கது அப்படி வாஜிப்பாக இருக்கும் என்றிருந்தால் அது ஒரு நீண்ட துவாவாக சொல்லப்படுகின்றது எந்த அளவிற்கு அதனை ஓதுவது வாஜிப் என்பதை தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றோம் நபியுடைய காலத்திலே நபி அவர்களால் நேரடியாக இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள் இவர்கள் குறிப்பாக இபாதத்துடைய விடயங்களில் நபி அவர்கள் செய்வதை போன்று பார்த்து செய்திருக்கின்றார்கள் தொழுகையிலே சகாபாக்கள் சுயமாக துவாக்களை ஓதுவதற்கு நபி அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பல சகாபாக்கள் தொழுகையிலே பல துவாக்கள் ஓதியதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவற்றிலே சிறந்தவற்றை நபி அவர்கள் எடுத்து தெளிவுபடுத்தி சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள் பிழையானவற்றைவற்றை நபி அவர்கள் திருத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இபாதத்துக்களிலேயே சிறந்த ஒரு இபாதத்தாகிய தொழுகையை பொறுத்தவரையிலே என்னை எவ்வாறு தொல கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் தொழுகையை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அதே போன்று தொழ வேண்டும் என்னென்ன விடயங்கள் என்னென்ன துவாக்களை ஓதினார்களோ அவற்றை நாம் ஓத வேண்டும் அது கடமையா அல்லது கடமை இல்லையா என்ற விடயங்களை எல்லாம் நபித்தோழர்கள் எப்படி கேட்கவில்லையோ அதே போன்று நாமும் அது பற்றி வேறு விடயங்களுக்கு செல்லாமல் அப்படியே நாம் தொழுவது ஓதுவது எனக்குரிய சிறந்த வழிமுறை ஆகும் அதே நேரத்தில் எவற்றை ஓதாவிட்டால் தொழுகை கிடையாது என நபி அவர்கள் கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்கள் விடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது சூரத்துல் பாத்திஹா என்ற அத்தியாயம் இல்லாவிட்டால் தொழுகை இல்லை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது தவிர வேறு எந்த ஒன்றிற்கும் இன்ன ஓதலை ஓதாவிட்டால் தொழுகை கிடையாது என நபி அலை ஹிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லவில்லை அந்த வகையிலே அத்தஹியாத் ஓதாவிட்டால் சொல்கை கிடையாது என நபி அலை ஹிஸ்லாத்து இஸ்லாம் வேறு எவரும் சொல்லுகின்ற உரிமை மனிதர்களிலே கிடையாது அதற்கு ஆதாரமும் இல்லை அப்துல்லா பின் மசூத் ரது அல்லாஹன் அவர்கள் இந்த அத்தஹியாத் பற்றிய சட்டத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள் தொழுகையின் இறுதியிலே அந்த சஹாபாக்கள் நம் மேலே தெளிவுபடுத்தியது போன்றோ அவர்களாக அல்லாஹ் மீதும் ஜிப்ரில் நிக்காயில் என்ற வானவர்கள் இன்னும் இன்னும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீது சலாம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்துல்லா மசூத் அபுல்ல சொல்கின்றார்கள் சகில் புகாரியிலே ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது அதிசலே நாம் பார்க்கலாம் நாம் தொழுதால் நபி அவர்களோடு தொழும்போது அடியார்களுக்கு முன்னதாக அல்லாஹின் மீது சாந்தி உண்டாவதாக ஜிப்ரின் மீது உண்டாவதாக மீகாயில் இன்ன நபர் இன்ன நபர் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் தொழுகை முடிந்ததும் நபி அவர்கள் திரும்பி அல்லாஹுவே அஸ்லாம் சாந்தியானவன் என்று சொல்லிவிட்டு தொழுகையிலே உங்களே ஒருவர் உட்கார்ந்தால் அத்தகைய தொழில்லா என்ற அத்தகையாத்தை ஓதும்படி நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் அந்த சாந்தி ஏற்பட்டுவிடும் என ரசூ வாசம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த அத்தகையாத்தை நபி அவர்கள் எவ்வாறு தனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று அப்துல்லாஹி மசூத் அவர்கள் அவர் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ஒரு கை மணிக்கட்டு வரைக்குமான கை பகுதி நபியுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியிலே இருந்தது அல்புரானுடைய அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று இந்த தசஹூத் இதனை கற்றுத்தந்தார்கள் என அப்துல்லா மசூத் அப்துல்லும் அவர் சொல்லுகின்றார் தொழுகையின் இருப்பிலே ஓதுகின்ற அந்த ஓதலை என்றும் சொல்லும்ழுமையான இதுதான் முழுமையான அந்த அத்தியா தாம் இதனை கற்றுக் கொடுத்துவிட்டு நபி கலாமி சலாத்து அதன் பிறகு அவர் விரும்பிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அவரே தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றனர் கேள்வியிலே கேட்கப்பட்ட பெரும்பாலான விடயங்கள் எமக்கு தெளிவாகின்றது ஒன்று அத்தஹியாத் என்பதை குரானுடைய வசனம் போன்று அத்தியாயம் போன்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எனவே இதிலே எந்த கூடுதலும் குறைவும் இல்லாமல் வஷத் அன்ன முகமது அன் அப்து அரசது வரைக்கும் தான் அந்த அத்தஹியாத்தில் இருக்கக்கூடியது அதனை ஓதிவிட்டு ஒரு முஸ்லிம் வேறு அறிவிப்புகளில் இன்னும் தெளிவாக வந்திருக்கின்றது அவர் விரும்பிய துவாக்களை அவர் செய்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றனர் இங்கே நாம் சுட்டிக்காட்டிய ஹதீசிலே அவர் விரும்புகின்ற வார்த்தைகளை அதன் பிறகு அவர் தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தஹையாத் என்பது தொழுகையிலே முக்கியமான ஒன்று சூரா குரானுடைய சூறாக்களை படித்துக் கொடுப்பது போன்று நபி அவர்கள் ஏனைய ஓதல்களை நபி அவர்களிடம் இருந்து எவ்வாறு நாம் கற்று ஓதுகின்றோமோ அதுபோன்று நாம் ஓத வேண்டும் இது கடமையா சுண்ணத்தா என்றெல்லாம் கிடையாது அதே நேரத்தில் அத்தகையாவிட்டால் தொழுகை கிடையாது என நபி அவர்கள் சொல்லவில்லை அதனை சொல்ல வேண்டிய அவசியமும் எவருக்கும் கிடையாது உரிமையும் கிடையாது ஆகவே தொழுகையை பொறுத்தவரையிலே செயல்களிலே நபி போன்று நாம் பார்த்து தொழ வேண்டும் அவர்கள் ஓதியதை போன்று நாம் ஓத வேண்டும் தற்செயலாக ஏதேனும் விடுபட்டு அது தொழுகையிலே பாதிப்பை உண்டு அதே நேரத்தில் முற்றுமுழுதாக நபி அவர்களை போன்று செயல்களிலும் ஓதல்களிலும் தொழுவதற்கு நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் அத்தகையாத்தை பொறுத்தவரையிலே இன்னும் முக்கியத்துவமாக குரானுடைய சூறாவை போன்று கற்றுக் கொடுத்ததால் அதன் வார்த்தைகளில் நாம் அதிகப்படுத்தவும் கூடாது அதே நேரத்திலே அது இல்லாவிட்டால் தொழுகை இல்லை என்று நபி அவர்கள் சொல்லாததன் காரணமாக நாமும் சொல்லவும் கூடாது இதுதான் அத்தஹியாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய சட்டமாகும் குரானுடைய அத்தியாயத்தை போன்று நாங்கள் மேலே நாம் ஓதி காட்டியதை பாடமாக்கி அப்படியே ஓத வேண்டும் அது இல்லாவிட்டால் தொழுகை இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது அதனை கட்டாயமாக நாம் ஓத வேண்டும் இதுதான் நபியோலின் தொழுகையாகும் இது இல்லாவிட்டால் தொழுகை கிடையாது என்ற சட்டம் தவறானது